நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமையிலும் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வெண்டைக்காய் ரேஸ் குழம்பு இது கும்பகோணம் ஸ்பெஷல் செய்ய தேவையான பொருட்கள் வெண்டைக்காய் கால் கிலோ கடுகு ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு எண்ணெய் மூணு ஸ்பூன் வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று மஞ்சப்படி கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் புளி எலும்பு சைஸ் உப்பு ருசி கொத்தமல்லித்தாழி சிறிதளவு செய்முறை நம்ம வந்து வெண்டைக்காவை கொஞ்சம் பெருசெஷாக கட் பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிப்போம் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சிடலாம் ஸ்டாப்பத்தை வச்சுட்டு வானல் வச்சுருவோம் வானல் காஞ்சதும் எண்ணெய் மூணு ஸ்பூன் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுடும் கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு பொறிஞ்சதும் வெண்டைக்காவை போட்டு வதக்கிடுவோம் வெண்டைக்காய் வதக்கட்டும் எண்ணெயிலே அப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிப்போம் தக்காளி போட்டு வதக்கிடலாம் நல்லா வதங்கினதும் அதில் மஞ்சள் பொடி மிளகாய் தூள் தனியாத்தூள் போட்டுவிடுவோம் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு ருசிக்கேற்ற மாதிரி கலந்து விட்டுட்டு புளி கரைசல் நல்லா கரைச்சி வச்சப்போ அதை வந்து ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ராஸ் மல்லாம் கொதிக்க விடுவோம் நல்லா ராஸ் போன உடனே கொத்தமல்லி தழி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா சூப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி வெண்டைக்காய் ரைஸ் குழம்பு தயார் கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெங்காயம் தக்காளி மல்லித்தூள் யூஸ் பண்ண மாட்டாங்க இது நம்ம ருசிக்காக நம்ம கொஞ்சம் மாற்றி செஞ்சுருக்கோம் டேஸ்டியாக இருக்கும் இது வந்து புளிக்கொழுக்கட்டை அரிசி உப்புமா இதெல்லாம் தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளை மீண்டும் சந்திப்போம்